والعاجز من طبع نفسه هواها وتمنى على الله او كما قال صلى الله عليه واله وسلم سرو पुगलम पुगलचियम ओलगते पडैत परिपालिच सगलदेम अडकियलकुडियवन वल्लवन अल्लाह कु सुभानहु व तआला ओके उरितानेद सलाम इनर करुणयिम सलात इनर इडेट्रम अहमदुल मुजताबा सय्यदुल कौने خاتم النبيين ين اويللوم ميلانا حضرت محمد مصطفى صلى الله عليه وآله وسلم اوارغ الميدم اوارغ الودي والقاء في انتورند اتما صحاباقل تابعونجل تبعو تابعينجل قيام اردنا الورقات للمورق دل الودي والقاء ادتنا ركا قولي اوارميدم انداوت اللحق سبحانه وتعالى اننا وشي انگل اغلودي والقاء ادتنا ركما ريوی كرانو قطلی ترکین دانو அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியும் அல்லாஹா இவைகளில் தடுத்து இருக்கின்றன அவைகளை முற்றும் முழுதாக தவித்து கொள்ளும்படியும் முதலாவது அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன் அல்லஹாவின் நல்லடியா இருக்கே இஸ்லாம் என்றது ஒரு இன்பம் இதே மாதிரி அல்லாஹுடைய அன்பு ஒரு இன்பம் இந்த வெளிச்சுக்கு அல்ல அன்பட்டு இன்னொரு விஷயம் அல்லஹ அன்புல குரானுடைய விஷயங்களை நாங்கள் எடுத்து நடக்கிறது அது அனாதியான இன்பம் அல்ல அன்புந்து அல்ல எடுத்து நடக்கிறது அது இன்னொரு அலாதியான இன்பம் அல்லஹாக்கு வாழ்க்கையில இந்த இஸ்லாச மனிதர்களுக்கு அல்லாஹகுஸ் அல்லாஹத்தில் மார்க்கும் என்று ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் ஐதான் இஸ்லாத்துடைய மார்க்கம் எனவே உலகத்துடைய வாழ்க்கையில மனிதன் விரும்பியோ விரும்பாமலேயோ மனிதன் நெருப்புலந்து தப்புறதாக இருந்தா இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவே தான் ஓனும் மனிதன் நெருப்புலேந்து தப்போனும் என்று சொன்ன இஸ்லாத்துடைய இந்த பாக்கியத மனிதன் ஏற்று உலகத்துல வாழ ஓனும் வெற்றிக்குரிய வெற்றிக்குரிய வழி மனிதனுக்கு இன்பம் அடைகிற இந்த இஸ்லாத்துடைய வழிதான் எல்லாம் ஏற்பாடுகளை அல்லாஹப்பு வச்சிருக்கிறார் இந்த மனிதன் முதலாவது விஷயம் உலகத்துடைய வாழ்க்கையில உள்ள அல்லாஹ அன்புக்காக வேண்டி பலிகொடுக்கணும் உள்ளத்த அல்ல அன்புக்காக வேண்டி விரிவாக்கணும் இந்த இரவையும் அல்லாஹுக்கு அன்பழ கலியோனும் ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு பகலும் அல்லாட அன்பல கலியோனும் அல்லஹ் எங்களுக்கு இந்த உலகத்துல எல்லா மேற்பாடுகளையும் எங்களுக்கு அல்லாஹ் காத்தா தந்திருக்கிறார் எங்களுக்கு அல்லாஹ் உடலை தந்திருக்கிறார் அல்ல சிதான போயிட்டு நிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கண்ணியமானவர்களாக மிகவும் சந்தோஷத்தோட ரொம்ப ஆளுமே அல்லஹாக்கு சுபகான முன்னோக்கணும் உலகத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹ அன்புக்காக வேண்டிய உள்ளத்தை பறிக்கொடுக்கணும் சகோதரர்களே எங்களுக்கு இஸ்லாத்து வெளிச்சத்தை அல்லஹ தந்திக்கிறான் இப்ப அன்பு அடையக்கூடிய வலியை தான் பார்க்கணும் அல்லாஹ அன்பு அடையக்கூடிய வலி அபுல் ஆலமின் அல்லாஹாக்கு சுபஹானுடைய அன்புக்காக வேண்டிய ஒரு அடியால் உள்ளத்த விரிவாக்கி காலடி எடுத்து வச்சுட்டான் ஒரு இன்பமான வாழ்க்கை அல்லஹாக்கு சுகானனுக்கு வெற்றி அல்லாஹ அன்புல நாங்க ஆவிட்டோம் என்று அல்லாஹ அன்புல நாங்க கலந்துட்டோம் என்று உலகத்துடைய வாழ்க்கை இன்பமான வாழ்க்கைய பின்னால அந்த மனிதனுக்கு கவலை என்று சொல்லி ஒன்றும் இல்ல இன்பமான வாழ்க்கை மட்டும் இன்பம் மட்டும் தான் அல்ல அன்புல பின்னால இன்பம் மட்டும் இது ஆண்களுக்கும் அடையலாம் பெண்களுக்கும் அடையலாம் வயோதிபர்களுக்கும் அடையலாம் வாலிபர்களுக்கும் அடையலாம் படித்தவர்களுக்கும் அடையலாம் பாவரர்களுக்கும் அடையலாம் பணக்காரனுக்கும் அடையலாம் ஏழைனுக்கும் அடையலாம் உள் உலகத்தில் இயக்கக்கூடிய எழுநூறு கோடி மக்களுக்கும் இது அல்லாட் அன்புடைய இன்பத்தை அடையலாம் அந்த மனிதர் உலகத்துடைய வாழ்க்கையில அல்லாட் அன்புக்காகவே நீயத்து வச்சு காலடி எடுத்து வச்சிட்டா நன்றி நிச்சயமாக சத்தியமாக விரிவாக்கி சகோதரர்களே செஞ்சு கொடுத்துக் கொண்டிருக்கிறார் இந்த அடியானக்குண்டான எல்லாம் ஏற்பாடுகளையும் அல்லாதாக்கு சுபஹானா விளங்கப்படுத்த وتنزع الملك من من تشاء وتعيذ من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء كدير تولج الليل في النهار وتولج النهار في الليل وتخرج الحي من الميت وتخرج الميت من الحي وترزق من تشاء بغير حساب نبيان يسلم لك إلا ما أعطي آلال لأنه أعطي آلال الله روان مكلمتان أولا نعلم لك أعطي أعطي يكتبون ذكره அவன் நாடினவங்கள்ட்ட இந்த ஆட்சியை புடுங்கி இருக்கிறான் அவன் நாடினவர்களை கண்ணியப்படுத்துகிறான் அவன் நாடினவர்களை கேவலப்படுத்துறான் இரவுக்குள்ளாக்குறவனும் அவன்தான் இரவு உண்டாக்குறவனும் அவன் தான் உண்டாக்குறவனும் அவன்தான் உயிருள்ள பொருளை உயிரற்ற பொருளாக மாற்றுறவனும் அவன்தான் அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனித சமுதாயத்துக்கும் எந்தவித கேள்வி கணக்கும் இல்லாமல் எல்லாம் ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் அல்லா ஒருவன் மட்டும்தான் சகோதரர்களே இந்த உலகத்தில் எல்லாம் தேவைகளையும் அல்லஹாக்கு சுபஹானுக்கு கொடுத்துக்கொண்டிருக்கிறார் இந்த மனிதன் அல்லஹ புடிலப்படுத்த إن استتعتم أن تنفذوا من قطار السماوات والأرض فانفذوا لا تنفذون إلا بسلطان القرآن لله سبحانه وتعالى يام عشر الجن والإنس أي منذر غلي أي جن غلي إن استتعتم أن تنفذوا من قطار السماوات والأرض إن ده وانانگلو ده ورمات وو إن ده بوميگلو ده ورمات وو نينجة پاركة ننچال مغلقو پاركة هلائند الله سلران الله تناطم اللامة அல்ல அன்பு இல்லாம அல்லாஹ அறக்கம் இல்லாம அல்லாஹ் இல்லாம இந்த வானங்களுடைய ஓரமாகவோ இந்த பூமிகளுடைய ஓரமாகவோ நீங்க பறக்க நினைச்சாலும் அல்லாஹா சுபஹான சொல்லி காட்டான் எல்லாமே அல்லாஹுக்கு சுபானுடைய புடிக்கு உட்பட்டதாக தான் அல்லாஹாக்கு சுபானுவ சாலாவுடைய கம்பீரத்துக்கு உட்பட்டதாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது எனக்கு மீதான பெரியவர்களே சகோதரர்களே உலகத்துடைய வாழ்க்கையில மனிதனுக்கு உண்டாவுற எல்லாம் கேள்விக்கும் உண்டான ஒரே ஒரு பதில் தான் எல்லாம் கேள்விக்கும் ஒரே ஒரு பதில் தான் நீக்குது எல்லாம் கேள்விக்கும் உண்டான ஒரே ஒரு பதில் அல்லாஹன் தான் எல்லாம் கேள்விகளுக்கும் வரக்கூடிய சந்தர்ப்பம் நாங்கள் செல்ல வேண்டிய பதில் அல்லாத அன்பு மட்டும் தான் அல்லாத அன்புல மட்டும்தான் எல்லாம் கேள்விகளுக்கு உண்டான பதில் நீக்குது அல்லஹ அன்புல போனாதான் உலகத்துடைய வாழ்க்கையில இன்பத்தான் சரா சந்தர்ப்பில இன்பத்தை அடையலாம் கபருடைய வாழ்க்கை இன்பம் ஆகும் இன்பமாகவும் சிராத் இன்பமாவும் இன்பத்தில் போயிட்டு உலகத்துடைய வாழ்க்கையும் இன்பமாகவும் எனக்கு மேலான பெரியவர்களே சகோதரர்களே உலகத்துடைய வாழ்க்கையில் அல்லா ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நிலைமையில வெற்றிக்கிறான் ஒவ்வொரு கட்டங்கள் அல்லாம வெற்றிக்கிறான் சிலவர்கள் அல்லாஹுக்கு சுபான பாமராக ஆக்கி வச்சிருக்கிறார் ஆக்கி வச்சிருக்கிறார் சிலவங்களை உடல்ல ராகத்தில் குறைஞ்சவர்களாக ஆக்கி வச்சிருக்கிறார் இது அல்ல விருப்பம் உலகத்துடைய வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நிலப்பாட்டில் இருக்கிறது அல்ல விருப்பம் இதுல அல்லாஹ விருப்பத்துல யாருக்கும் கையடிக்கலா அல்லாஹ விருப்பத்தில் யாருக்கும் கை அடிக்கலா எல்லாமே அல்லாஹாக்கு சுபான விரும்பினவர்களுக்கு அல்ல கூட கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அல்லாஹ் விரும்பினவர்களுக்கு இதுல எந்த நிலைமையில இருந்தாலும் சரி அதனால படித்தவன் அழிக்கலாம் பாவரன் அழிக்கலாம் ஏழையன் ஆண்கள் அழிக்கலாம் பெண்கள் அழைக்கலாம் வயோதிபர்கள் எந்த நிலப்பாட்டில் இருந்தாலும் சரி அல்லா எங்களே எந்தெந்த நிலப்பாட்டில் வெற்றி இருக்கிறானோ அந்தந்த நிலப்பாட்டில் இருந்து கொண்டு உள்ள அன்புக்காக வேண்டி திருப்போனும் உள்ளத்து அல்ல அன்புக்காக திருப்பி உள்ளத்தில் அல்ல அன்ப சுமக்க உள்ளத்தில் அல்ல அன்ப சுமந்து நாங்கள் வாழ்ந்துட்டோம் என்று மீற பெரியவர்களை சகோதரர்களை உலகத்துடைய வாழ்க்கை இன்பமா போயிட்டு உலகத்துடைய வாழ்க்கை தரப்பட்டது என்னதுக்கு எண்ணங்களால தடமாறுக்கு இல்ல உலகத்துடைய வாழ்க்கையில மனிதன் இன்றைக்கு எண்ணங்களால தடமாறிக்கொண்டிருக்கிறார் எண்ணங்களால மனிதன் இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையை மனிதன் கழிச்சு கொள்றதுக்காக இரவையும் பகலையும் எண்ணங்களால மனிதன் இன்றைக்கு தடமாறிக் கொண்டிருக்கிறார் எனக்கு முறைய மேலான சகோதரர்களே ஒன்றுமே ஆவ போனதல்ல மனிதன் அல்லாத அன்பள ஆவிட்டான் என்று சொன்னா உலகத்துடைய விஷயங்கள் எல்லாமே பாரமா இருக்காது அதற்கு பின்னால வாழ்க்கை இபாதும் இன்பமாவிடும் அன்பா கலந்து செய்யக்கூடிய சந்தர்ப்பம் எல்லாமே இன்பமயமான முறையில மாறிடும் பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹ் இதுக்குண்டான சந்தர்ப்பத்தை நல்லா உலகத்தில் ஆக்கி வச்சிருக்கிறார் ஜசீலர்களாக வெற்றி பெற்றவர்களாக அல்லாஹ் நிக்கிறதுக்கு சுபான விரிவாக்கி வச்சிருக்கிறார் இன்பமான வாழ்க்கை அல்லாஹாக்கு சுபஹானி வச்சிருக்கிறார் எனக்குரிய மேலான பெரியவர்களை சகோதரர்களை இந்த இன்பமான வாழ்க்கைக்குள்ள நாங்க நுழைய இந்த இன்பமான வாழ்க்கைக்குள்ள நாங்க ஆனும் அல்லாஹ அன்புக்குள்ள நாங்க நுழையும் உலகத்துடைய வாழ்க்கையில இன்பம் அடைகிற ஒரே ஒரு அன்பு மட்டும் தான் இன்பத்துக்குரிய அன்பு மட்டும் தான் அல்லாத அன்புல இணைந்து மட்டும் தான் உலகத்தில் இன்பம் காணலாம் எனக்கு மேலான பெரியவர்களே சகோதரர்களே அல்லாவது அன்புடைய இன்பத்துல நாங்க போகக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு ஒன்றுமே பாரம் அக்காது ஒன்றுமே கஷ்டமாயிக்காது ஒன்றுமே சுமையாது அல்லாத கட்டளை எடுத்து நடக்கோக அது இன்பம் ஆகிக்கும் குரான் எடுத்து நடக்க போக அது அலாதியான இன்பம் ஆகி அல்லாத கட்டளை இன்பத்தில் செஞ்சு பழகும் உலகத்துடைய வாழ்க்கையை இன்பத்தில் கழிக்கப்பழவோணும் பாரத்தோட சுமையோட நெருக்கடியோட இல்லாம இன்பத்தோட உலகத்துடைய வாழ்க்கையை கழிக்கணும் அதுக்குண்டான வழித்தான் அல்லாத அன்பு அல்ல கடின அன்பை வச்சிருப்பாங்க எனக்கு பெரியவர்களே சகோதரர்களே அன்பு பரிசுத்தமான அன்பு அபுல் ஆலமீனுடைய அன்பு மிகவும் பரிசுத்தமான அன்பு நாங்கள் அன்பு வெச்சுக்கோம் என்று வார்த்தையால சொல்லிக் காட்டோனும் இல்லாதி பேப்பர்ல எழுதி காட்டணும் அப்பதான் அவளுக்கு வழங்கும் நாங்கள் அன்பு வெச்சுக்கிறோம் என்பதாக அல்ல அன்பு அப்படி இல்லை மனிதன் உள்ளத்தால நினைச்சிட்டான் என்று சொன்னா மனிதன் உள்ளத்தால் அல்லாஹ அன்பு நினைச்சிட்டான் என்று சொன்னின்றா அல்லாஹாக்கு அடியான் என்ன எப்படி நினைக்கிறானோ நிச்சயமாக நான் அவனோடு அப்படியே நடந்து கொள்வேன் என்று அல்லஹா செல்றான் மேலும் அடியான் என்னின் பக்கம் ஒரு ஜான் நெருங்கி வந்த நான் அவனின் பக்கம் இரண்டு ஜான்கள் நெருங்கிவாரேன் என் அடியான் என்னின் பக்கம் ஒரு மூலம் நெருங்கி வந்தா நான் அவனின் பக்கம் இரண்டு மூலம் நெருங்கிவாரேன் என் அடியான் என்னின் பக்கம் நடந்து வந்தா நான் அவனின் பக்கம் ஓடிவாரேன் அல்லாஹ் செல்றான் அல்லாஹுடைய பரிசுத்தமான அன்புடைய அல்லாஹப்பு சுபானுவ தலாவுடைய பரிசுத்தமான அன்பு இவ்வளோ இவ்வளோ விசாரமானது இந்த உள்ளமே இது இந்த உள்ளத்துக்குள்ள அல்ல அன்பை தவிர வேற அன்புகளை சுமக்கிறதுக்கு அல்ல அனுமதி தந்தில் இந்த உள்ளத்துல சுமக்கிறதுக்கு தகுதியான ஒரு அன்பு அல்லாஹ அன்பு மட்டும் உள்ளத்தால அன்பு வைக்கிறதுக்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும் தான் தவிர வேற யாருக்கும் உள்ளத்தை படி கொடுக்க உள்ளத்தை படி கொடுக்கிறது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமா தான் உள்ளத்துல அன்பு செலுத்துறது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமா தான் உலகத்துடைய மத்தெல்லாமே தேவைகள் தான் எல்லாமே தேவைகள் இந்த எல்லாம் தேவைகளையும் உண்டாக்கி தந்திக்கிறான் மனிதனுக்கு உலகத்துல வாழ்க்கை அனுபவிச்சுட்டு போயிட்டு சேர்றதுக்காக வேண்டி கெட்டு பிடிச்சு கொண்டு தடமாறதுக்கு தந்திக்குது உலகத்துடைய வாழ்க்கையில தேவைகள் உலகத்துடைய வாழ்க்கையில மனிதனுக்கு உண்டான உலகத்துடைய இன்பங்கள் தரப்பட்டிக்குது அது அனுபவிச்சுட்டு மனிதன் போயிட்டு சேருவணும் யார் யாருக்கு எவ்வளவு முடிவு செய்யப்பட்டிருக்கோ அந்த அந்த முடிவுல இருந்து கொண்டு அதாவது அனுபவிச்சு போயிட்டு சேருவனும் வாழ்க்கை அல்ல அன்பு தான் உலகத்துடைய வாழ்க்கையில நோக்கம் அல்லது அன்பு தான் விளக்கப்படுத்துறான் குல் இன்கானும் உக்கும் பிள்ளைகளுக்கும் பார்க்க உங்களுடைய சகோதரர்களுக்கும் பார்க்க உங்களுடைய மனைவிமார்களுக்கும் பார்க்க உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் பார்க்க நீங்க சேமிச்சு வச்சுக்கிறீங்களே சொத்து அந்த சொத்து செல்வத்துக்கும் பாக்க நீங்க வியாபாரத்துல அலாபம் வரும் என்று பயப்படுறீங்களோ எந்த வியாபாரத்துல லஸ்ட் வரும் என்று பயப்படுறீங்களோ அப்படியாப்பட்ட பிசினஸுக்கும் பார்க்க உங்களோட மனம் விரும்பிய உங்களுடைய காணி பூமிகளுக்கும் பார்க்க அஹப்பும் மின்லா அல்லாத அன்பு கூடல என்று சொன்னின்றா அன்பு கூடல் என்று அந்த ஆயிரத்துல கடைசிக்கு அல்லாஹ் செல்றான் அந்த அடியான் உலகத்துடே வாழ்க்கையில் அல்ல அந்த அடியான் சந்திப்பான் விருதுக்குரிய மேலான பெரியவர்களே சகோதரர்களே எனவே உலகத்துடே வாழ்க்கையில் இந்த அடியான் அன்பு செலுத்துறதுக்கு தகுதியானவன் அல்லா ஒருவன் மட்டும் உலகத்துடைய காலத்துல வாழ்ற காலத்தில் உள்ளத்துல செலுத்தக்கூடிய அன்பு அல்லார்டு அன்பா தான் எல்லாத்துக்கும் வெற்றிக்கிறான் இதுக்கு எந்தவித குவாலிபிகேஷன் அல்லார்டு அன்புல போறதுக்கு படித்தவனா ஈக்கணும் பணக்காரனா ஈக்கணும் அல்லது அரபியனா ஈக்கணும் எந்தவித ஒரு தகுதியும் தேவையில்ல அல்லாட் அன்புல போறதுக்கு படித்தவர்களுக்கும் மேலும் பாமர்களுக்கும் மேலும் ஏழையர்களுக்கும் மேலும் பணக்காரர்களுக்கும் மேலும் ஆண்களுக்கும் மேலும் பெண்களுக்கும் மேலும் எந்த நிலப்பாட்டில் உலகத்தில் இருந்தாலும் அல்லாத அன்புல எல்லாத்துக்குமே பொறுத்துகேனும் அல்லாத அன்புடைய பாதை அல்லா விரிவாக்கித்தான் வச்சிருக்கிறார் அல்லாத அன்புல எல்லாத்துக்கும் இன்பம் காணலாம் முழு மனித சமுதாயத்துக்கும் உலகத்துடைய வாழ்க்கையில இதை என்று சொல்லி ஆசை வைக்கணும் ஆண்கள் பெண்கள் இந்த உலகத்தில் வாழ்ற கோடி மக்களும் இந்த மக்களும் அல்ல கம்பீரத்தை வழங்கி உள்ளத்தை அல்லாத அன்புக்காக வேண்டி பறிக்கொடுத்து உலகத்துடைய வாழ்க்கையில் இன்பமான வாழ்க்கை வாழணும் என்று ஆசையனாக வைக்கணும் எடுத்துக்குரிய மேலான பெரியோர்களே சகோதரர்களே ரபுலமில் அல்லாவுக்கு சுபான்தார்த்தத அடியான் நீயத்து வச்சுதான் என்று சொல் என்றார் உள்ளத்தை விரிவாக்கிட்டான் நிச்சயமாக அல்லாஹ் பாதைகள் விரிவாக்குவான் நிச்சயமாக அல்லாஹுக்கு சுபான வழிகளை திறந்து கொடுப்பான் முழு மனித சமுதாயத்துக்கும் அல்லாது அன்பு அடையலாம் அன்புடைய இன்பத்தை அடையலாம் எனது மீதான சகோதரிகளை அல்லாது அன்பு ஆயுதத்துக்கு பின்னால இன்பம் மட்டும் தான் அல்லாத அன்பு ஆயுதத்துக்கு பின்னால இன்பம் மட்டும் தான் உலகத்துடைய வாழ்க்கையில் எங்க எங்களுடைய விவாதத்தை இன்பம் ஆகிடும் எ வாழ்க்கை இன்பம் ஆிடும் எங்கம் ஆவிடும் எங்கடைய பார்வை இன்பம் எங்கட கேள்வி இன்பம் ஆிடும் எங்கட பேச்சு இன்பம் ஆடும் நாங்கள் நடக்கிறது இன்பம் ஆகும் அல்லாட அன்புடைய இன்பத்திலே உலகத்துல வாழ்ந்துடுவோம் எங்கட குடும்ப வாழ்க்கை இன்பம் ஆடும் எல்லாமே அல்லாஹ அன்புடைய இன்பத்துல உலகத்துடைய வாழ்க்கையில இன்பமயமான முறையே செய்வோம் ஒன்றும் பாறத்தோடு சொமையோட கஷ்டத்தோட நெருக்கடியோட இன்றைக்கு மனிதன் உடம்பாலையும் உள்ளத்தாலேயும் நெருக்கடியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் போவோம் என்ற ஊடுருகிட்டோம் என்று அல்லாத அன்ப ஆவிட்டோம் என்று செல் என்றா உலகத்துடைய வாழ்க்கை இன்பமயமான முறையில மாறிடும் தொடர்ச்சியான இன்பம் மட்டும் தான் அதற்கு பின்னால கணக்கு மேலான பெரியோர்களே சகோதரர்களே உலகத்துல மனிதனுக்கு ஒரு கஷ்டம் வருது ஒரு பிரச்சனை வருது ஒரு சொமை வருது அந்த பிரச்சனையிலேந்து அந்த கஷ்டத்திலேருந்து அந்த சுமையிலேந்து கலர்றதுக்காக வேண்டி வெற்றி பெறுறதுக்காக வேண்டி உலகத்துடைய வாழ்க்கையில மனிதன் ஒரு பதில தேடுறான் உலகத்துடைய வாழ்க்கையில ஒரு பதில தேடி இதுதான் அதுக்குண்டான பதிலை நினைச்சு கொண்டு மனிதன் காலடி எடுத்து வைக்கிறான் அதுவும் மனுஷனுக்கு சுமையாத்தான் வந்து முடியுது சரி அந்த சுமையிலேந்து கலர்றதுக்காக வேண்டி அந்த சுமையிலேந்து வெற்றி பெறுறதுக்காக வேண்டி அந்த சுமையிலேந்து விமோசனம் பெறதுக்காக வேண்டி உலகத்துல மனிதன் இன்னொரு நினைச்சு கொண்டு கண்டு காதலி எடுத்து வைக்கிறான் அதுவும் மனுஷனுக்கு இப்படி மனிதன் ஏகப்பட்ட சுமைகளை சுமந்து கொண்டு உள்ளத்தாலே முடங்காலே மனிதன் இன்றைக்கு நெருக்கடியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் எல்லாம் கேள்விகளுக்கும் அல்லா பதில செல்லிட்டான் எல்லாம் கேள்விகளுக்கும் பதில் செல்லி முடிஞ்சு புதுசனால் ஒன்றும் தேடத்தை வல்ல புதுசனால் ஒன்றும் யோசிக்கத்தை வல்ல எல்லாம் கேள்விகளுக்கும் பதில் ஒன்று தான் எல்லாம் நோய்க்கும் பதில் ஒன்று தான் அல்லாத அன்பு மட்டும் தான் அல்லாத அன்பு மட்டும் தான் எல்லாம் எல்லாம் கேள்விகளுக்கும் பதில் அல்லாத அன்பு மட்டும் தான் அல்லாத அன்பில் நாங்கள் ஆகிட்டோம் என்று சொன்ன அல்லாத அன்பரை நாங்கள் கலந்துட்டோம் என்று வாழ்க்கை இன்பம் ஆவிடும் கணிதக்குரிய மேலான சகோதரர்களே இன்பமயமான முறையில மாறிடும் மனிதன் இன்னும் தூரமாக அன்ப விட்டுட்டு உலகத்துடைய வாழ்க்கையில இன்பத்தை எதிர்பார்த்து மனிதன் போயிட்டு கொண்டிருக்கிறான் கணிதக்குரிய மேலான பெரியோர்களே சகோதரர்களே எங்கட அறிவால அல்லாஹ அன்ப வெத்தேலா எங்கட பகுத்தறிவால எங்கட புத்தியால அல்ல அன்பேலா புத்திய தந்தவனும் அல்லாஹத்தான் எங்களுக்கு அறிவை தந்தவன் அல்லஹத்தான் அந்த அறிவை எப்படி டிசைன் பண்ணிக்கிறது எப்படி புரோகிராம் பண்ணிக்கிறது அவனுக்கு தெரியும் எங்களுக்கு உடலை தந்து எங்களுக்கு ரூபத்தந்து எங்களுக்கு அறிவை தந்து இது தந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கிறவன் அவன் தான் ப்ரோக்ராம் பண்ணிக்கிறவன் தான் இதுக்குண்டான மேலான சகோதரர்கள் எங்களோட அறிவால ஒன்றும் புதுசாக யோசிக்க தேவல்ல அல்லாஹாவுடைய அன்புடைய இன்பத்தில் எல்லாம் கேள்விகளுக்கும் உண்டான எல்லாம் காலத்துகளுக்கும் உண்டான எல்லாம் பாசைகள் பேசக்கூடியவர்களுக்கும் எல்லாம் நலத்துடையவர்களுக்கும் எந்த நிலைமையிலும் எல்லாம் கேள்விகளுக்கும் பதில் ஒரே பதில் அல்லாது அன்பு மட்டும் தான் அல்லாஹளை குரான் அல்லாஹ் கேக்குறான் கியாமத்துடைய மனிதர்களையும் கியாமத்துடைய மனிதர்களையும் ஒன்று கூட்டுவான் ஒன்று கூட்டி ஒரு கேள்வியை கேட்பான் குரான் அல்லாஹ் விளம்பர கேள்வியோ இன்சான் குரான் விளம்பப்படுத்துறாமத்துடைய எல்லா மனிதர்களையும் ஒன்று கூட்டுவார் எல்லா மனிதர்கள் அல்லோட முன்னிலையில நிற்பாங்க அல்லாஹோட கேள்வியை கேட்பான் அதான் விளம்பார் ஏ மனிதனே அல்ல உலகத்தில் அல்லாஹ் கேட்பான் அல்லாஹாவது அல்லாஹ அன்ப விட்டு உலகத்தில் உன்னை எது ஏமாத்தேன் அல்லதி அவன் எத்தனை எங்களுக்கு எங்களை அமைச்சவ நல்லா அல்லாஹ கேள்வி என்ன தெரியுமா இது செஞ்ச ரபுல் ஆலமின் அல்லா அல்லாவுடைய ஞாபகத்தை விட்டு அது யானே உலகத்தில் ஏமாறப்பட்டவனாக ஏமாறப்பட்டவனாக உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறான் குரான் அல்லஹ் கேட்கிறான் மக்களை பார்த்த அல்ல கேக்கிறான் எங்க போறீங்க அல்லாட அன்பை விட்டுட்டு அல்ல அறக்கத்தை விட்டு எங்க போறீங்க பாதத்தான் பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹுடைய வாழ்க்கையில் எல்லாம் நபிமா இருக்கலும் உலகத்துடைய வாழ்க்கையில வாழக்கூடிய சந்தர்ப்பம் மக்களை அல்ல அன்பின் பக்கம் தான் அழைச்சாங்க மக்களை அல்ல அன்பின் விரும்பினாங்க அந்த தைரியத்தோடு போறாங்க அல்லாஹ அன்பின் பக்கம் அழைக்கிறதுக்காக வேண்டி முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த காலத்துல ஒவ்வொரு நபிமார்கள விருப்பம் என்ன நான் அடைஞ்ச இன்பம் இந்த முழு மனித சமுதாயமும் அடையணும் என்றே நபிமார்கள விருப்பம் நாங்க அடைஞ்ச இன்பத்தை இந்த முழு மனித சமுதாயமும் அடையணும் அவங்க அல்லாவோட அன்புடைய இன்பத்தை கண்டவங்க அது கிடைக்கணும் என்று விரும்பினாங்க அந்த அன்புடைய இன்பம் கிடைக்கணும் என்று விரும்பினாங்க மேலான பெரிய சகோதரர்களை அந்த அடிப்படையில் போயிட்டு அன்புடைய அடிப்படையில் தாவத்தை செஞ்சாங்க இப்ராஹிம் அலிஸ்லா துலாம் அவங்க அல்லாஹ அன்பு நம் ரூதுக்கு கிடைக்கணும் என்று விரும்பினாங்க அன்புடைய இன்பத்தின் பக்கம் நம் ரூ மேலான பெரியவர்களே சகோதரர்களை நாங்க அடைஞ்ச இன்பத்தை மனித சமுதாயமும் அடையணும் என்றது நபிமா நபிமா அந்த நீயத் நபிமா எந்த நேரமும் நபிமாக்கள் நினைச்சு கொண்டு ஒரு விஷயம் உண்மத்தில் இந்த அல்லாட அன்பு கிடைக்கணும் என்றது மேலான பெரியவர்களே சகோதரர்களே ரபுல் ஆலமின் அல்லாஹுடைய அன்புடைய இன்பம் அவ்வளவு பரிசுத்தமானது அதனால தான் எல்லாம் நபிமா எல்லாம் நபிமா இருக்களும் அதை அல்ல அன்புடைய இன்பத்தை உலகத்தில் அனுபவிச்சாங்க அல்ல இன்பத்தில் உலகத்தை கழிச்சாங்க அல்ல இன்பத்திலே பெரியவர்களே சகோதரர்களை முழு சகாபாக்களையும் அல்ல இன்பத்தில் வாழ்க்கையை வாழ்ந்தாங்க நாங்க படிக்கிறோமே வரலாறுகள் இஷாக்கு பின்னால தக்பீர் கெட்டினாங்க புத்தியால அறிவால செய்யறே கஷ்டம் கட்டளைக்கு செய்யறே கஷ்டம் சட்டத்துக்கு செய்யறே கஷ்டம் ஆனா அன்புடைய இன்பத்துல செய்யலாம் அல்லாது அன்புடைய இன்பம் வந்துட்டு சுஜூதில் சுஜூதில் இன்பம் ஏனெண்டா உலகத்தில் அல்லாவுக்கு ஆக விருப்பமான அல்லா இடத்துல செய்யக்கூடிய சந்தர்ப்பம் நீக்கதே அந்த சுஜூதுடே இன்பம் கண்டித்துக்கூடிய மேலான பெரியவர்களே சகோதரர்களே இது ஒரு அலாதியான ஒரு இன்பம் சுஜூதுடைய இன்பம் அதனாலதான் நாங்கள் படிக்கிறோம் வரலாறு ஒவ்வொரு சம்பவங்கள்னாலும் படிச்சுக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ்டே இன்பத்தில் வாழ்ந்தவங்க சகோதரர்களை படிக்கணும் அல்லாஹ் இன்பத்தில் எப்படி உலகத்தில் வாழ்ந்தாங்க இன்பத்தில் வாழ்க்கையை கழிச்சாங்க மேல பெரியவர்களே சகோதரர்களே ஷைப் அலஹி சலாத்து வலாமில் பதிவாக்கப்பட்ட ஒரு சம்பவம் ஷைத்துவங்க ஒருத்தரக்கு அழுகுறாங்க எப்படி அழுகுறாங்க என்று சொல்லுண்டா அழுந்த அழுந்த அழுந்து கண் பார்வை போற அளவுக்கு அழுகுறாங்க அல்லா கண்பார் திருப்ப கொடுக்கிறாங்க ரெண்டாவது விடுத்தமும்லை அறாங்க அல்லந்த அழு அளவுக்கு அழூறாங்க ரெண்டாவது விடுத்தாஹக்கு சுபஹா ஷேப் அலைசலாத் வசலம் அவங்களுக்கு கண் பார்வை திருப்ப குடுக்கிறான் மூணாவது விடுத்த அலுறாங்க அல்லது அழுந்த கண் பார்வ போர் அளவுக்கு அலுறாங்க மூணாவது விடுத்தவும் அல்லாஹாக்கு சுபானுவா கண் பார்வை திருப்ப குடுக்கிறான் ஷேப் அலைவசாமா அவனுக்கு அதற்கு பின்னர் அல்லாஹ் அனுப்புறான் யா ஷாயிப் ஏன் நீங்க இப்படி அலுறீங்க நீங்க போட்டிபடி மாற்றிக் கொள்றீங்க நீங்க நரகத்துக்கு பயந்து அழுகா அந்த உங்களுக்கு நான் ஆசை வச்சு அல்ல அல்ல நான் நரகத்துக்கு பயனும் அழல்லையா அல்ல எனக்குறிட்டு உள்ளடம்புல ரெண்டு இன்பம் மட்டும் தான் அல்லாத அன்புடைய இன்பம் மேல பெரியவர்களே சகோதரர்களே அல்லாத அன்புடைய இன்பம் வந்ததுக்கு பின்னால மனிதன் உள்ளத்துல சந்தோஷம் மட்டும் தான் இன்பம் மட்டும் தான் சோகம் கஷ்டம் பிரச்சனை சும என்று ஒன்றுமே இல்ல அதனால தானே நாங்க பாக்கிறோம் வளராறுதல நாங்க படிக்கிறோம் எல்லாம் விஷயத்தையும் இன்பத்தோட செஞ்சாங்க இன்பத்தோட ஐயோ பழகி சராத்து வசலாம அவங்க ஐயோ பழகி சலாத்து ஒரு நோயெல்லாம் ஏற்படுத்தினா முழு ஊர்ல இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே ஒதுக்கி வச்சிட்டாங்க காட்டுக்கு போற அய்யூப் அலிஸ்லாத்து வசலாம் மனைவி சாப்பாடு இன்பத்துல ஈர்க்கிறாரு எனக்குரிய மேலான பெரியோர்களே சகோதரர்களே உள்ளத்துக்கிட்டையும் நாம கிட்டையும் அந்த நோய் வரக்கூடிய சந்தர்ப்பம் துவா கேட்கிறார் அய்யூப் அலிஸ்லாத்து வசலாம் எப்படி துவா கேட்கிறாங்க யா அல்லா ஏண்ட உள்ளத்தையும் தவிர முழு உடம்புக்கும் இந்த நோய் வந்ததுக்கு பரவலையா அல்லா ஏந்த உள்ளத்தையும் ஏன் நாவையும் ஒன்றும் செஞ்சிடாதையா அல்ல இந்த உள்ளம் இது அன்பு செலுத்துற உள்ளம் யா இந்த நாவும் அன்பை பற்றி பேசுற நாவும் அல்லஹ் இந்த ரெண்டுக்கும் தவிர முழு உடம்புக்கும் வந்தாலும் பரவல்லையா அல்ல நோயும் அல்லாத அன்புடைய இன்பத்தில் எடுத்துக்கொண்டாங்க அல்லாத அன்புடைய இன்பத்தில் எடுத்துக்கொண்டாங்க எனக்குரிய மே பிரியவர்களே சகோதரர்களே அதற்கு பின்னால் அல்லாஹாக்கு சுபகான ஒரு வாலிபருடைய தோற்றத்தில் அல்லாஹ் மாத்திட்ட அய்யூ அலிஸ்வாத்து வசலாம் எனக்கு சகோதரர்களே எல்லாம் நிலைமைகளையும் எல்லாம் சந்தர்ப்பங்களையும் பாரமா எடுக்காம கஷ்டமா எடுக்காம சுமையா எடுக்காம அதை அப்படியே அல்லஹ் அன்புடே இன்பத்தில் எடுத்துக்கொள்ளும் வாழ்க்கை இன்பமாயமான முறையில் மாறிடும் பெரிய சகோதரிகளை அல்லா எங்கள நிலைமைகள் அல்லா வெச்சிருக்கிறார் இன்பமான வாழ்க்கையா மாறிடும் அப்படி இல்லை என்று உலகத்துடைய வாழ்க்கையில உலகத்துடைய வாழ்க்கையில நாங்கள் எண்ணங்களால தடமாற தகவல் வேற ஒன்றும் நடக்க போறதில்லை இன்னைக்கு பணக்காரன் ஏக்கம் இன்னைக்கு பணக்காரன் எண்ணம் என்ன நான் சம்பாதிச்ச பணம் குறைய கூடாது அது இன்னும் கூட பணக்காரன் ஏக்கம் பணக்காரன் எண்ணம் ஏழையாவது ஒரு நாளைக்கு நான் பணக்காரன் ஆகணும் என்றது ஏழர்களுடைய ஏழர்களுடைய எண்ணம் நோயாளியம் என்ன நோயாளியிட எண்ணம் என்ன நான் இயக்கிற நோயிலேந்து சுகம் பெற்ற உலகத்துல வாழணும் என்றது நோயாளியிட ஏக்கம் நோயாளிய எண்ணம் ஏக்கங்களும் இந்த எல்லாம் எண்ணங்களும் உலகத்தில நிறைவேற போறது அல்ல நிரந்தரமான இன்பத்தை தரப்போறது அல்ல எனக்குரிய மேலான பெரியோர்களே சகோதரர்கள் நிரந்தரமான இன்பம் அல்லாஹ்டுட அன்புல மட்டும் தான் நிரந்தரமான இன்பம் அல்லாஹ அன்புல மட்டும் தான் அல்லாஹ அன்புடைய இன்பத்தில் நிரந்தரமான இன்பம் இன்றைக்கு நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு உலகத்துடைய உலகத்துடைய உலகத்துடைய ஏற்பாடுகள் அப்படித்தான் ஆவிக்குது உலகத்துடைய காலம் அப்படித்தான் உலகத்துடைய செட்டப் அப்படித்தான் ஆவிக்குது அந்த உலகத்துடைய அலங்காரங்கள் உலகத்துடைய கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்த அளவுக்கு இன்றைக்கு அப்படியே ஊடுருகிட்டு மனிதனுக்கு அதனால மனிதன் இதை விட்டு கரண்டு போறதுக்கும் மனிதனுக்கு இதை விட்டு பயம் மனிதன் இன்றைக்கு பயப்புறால் என்னத்துக்காக வேண்டி பயப்பட இந்த சின்ன சின்ன இன்பங்கள் எல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள் இன்பமும் மனிதனை பயத்தில் மனிதன் இன்றைக்கு எண்ணங்களால தடமாறிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எனதுக்குரிய மீதான பெரியோர்களை சகோதரர்களை தேவல்ல அல்லாத அன்ப ஆயுதத்துக்கு பின்னால அல்லாத அன்பு கலந்தத்துக்கு பின்னால முழு உலகத்தை கொள்ளாந்து சேர்ப்பான் ஆனா அது நாட்டம் இல்ல அது தேவை இல்ல அல்லாஹ் காலடிக்கு சேப்பான் விரும்பியோ விரும்பாமலையோ உலகத்துடைய உலகத்துடைய எல்லாம் ஏற்பாடுகளும் அல்லாத கையில் சகோதரர்களை முழு உலகத்துடைய செட்டப் அல்லாத கையில் உலகத்துடைய செட்டப் அல்லாஹ் இயக்கிக்கொண்டிருக்கிறான் இது அறிவு ஏற்றுக்கொண்டோ ஏற்றுக்கொள்ளலையோ உள்ளம் ஏற்றுக்கொண்டோ ஏற்றுக்கொள்ளலையோ அல்லாஹான் ஏற்றிக்கொண்டு இருக்கிறான் அல்லாஹான் உண்டாக்கி கொண்டு இருக்கிறான் அல்லாஹ செட்டப் தான் நடந்து கொண்டு ஆனா இந்த மனிதண்ட புத்தி இந்த மனிதண்ட அறிவு இதை ஏற்றுக்கொள்ள விடாது மனிதண்ட புத்தி மனிதன்ட அறிவு மேலான பெரிய சகோதரிகளை அல்லாத அன்பை விட்டு எப்பயுமே தூரமாக்குறதுக்கு ஒவ்வொரு பாவத்துல மூழ்கிறவங்க பாவத்துல மூழ்கிறவங்க பகுத்தறிவுக்கோர் அடியை அடிச்சுட்டு தான் பாவத்துல மூழ்கிறாங்க இன்றைக்கு இசையில மூழ்கிக்கிறவங்க அந்த பகுத்தறிவுக்கோர் அடியை அடிச்சுட்டு தான் இசையில மூழ்கிறாங்க போதையில மூழ்கிறவங்க பகுத்தறிவுக்கு ஒரு அடியை அடிச்சுட்டு தான் போதையில மூழ்கிறாங்க மாற்றமான விஷயங்கள்ல இன்றைக்கு மூழ்கிறோங்க பகுத்தறிவுக்கோர் அடியை அடிச்சுட்டு தான் இது எல்லாத்துக்குமே பகுத்தறிவுக்கோர் அடியை அடிச்சுட்டு மூழ்கேலும் அல்லாத அன்புக்கு பகுத்தறிவுக்கோர் அடி அடிச்சுட்டு மூழ்கேலாவா பரிசுத்தான் அல்லாத அன்புக்கு பகுத்தறிவுக்கோர் அடியை அடிச்சுட்டு மூழ்கேலாவா உண்மையான இன்பம் அதுதானே மனிதன் நினைச்சு ஒரு ஆறு அவருக்கு ஏழு அவருக்கு அல்லது நிமிஷ கணக்கங்களுக்கு அவர் கணக்குக்கு ஒரு இன்பத்தை பெற்றுட்டு இதுதான் இன்பம் நினைச்சு கொண்டிருக்கிறார் அது இல்லை இன்பம் கணக்கு மீதான சகோதரர்களை உண்மையான இன்பம் உண்மையான நிம்மதி உண்மையான சந்தோஷம் இன்பமான வாழ்க்கை அல்ல அன்பல கலியதுல தான் அல்லாஹ அன்பல கழிச்சதுக்கு பின்னால உலகத்துடைய தேவைகள் எல்லாம் நீ என்ன பெற்றுக் கொண்டுட்டா என்றா உலகத்துல எல்லாமே பெற்றுக்கொண்ட மாதிரி நீ என்ன இழந்துட்டா என்றா உலகத்துல எல்லாமே இழந்துட்ட மாதிரி கூடிய மேலான பெரியவர்களே சகோதரர்களே உலகத்துடைய வாழ்க்கையில அல்லாஹ தந்திக்கிற காலம் நேரம் ரொம்பவும் பொறுமதியான காலம் நேரம் இந்த மஜிமா ரொம்பவும் பொறுமதியான மஜிமா இந்த மஜிமால இருந்து நாள் எழுப்பி போக கூடிய சந்தர்ப்பம் அல்லாஹ அன்ப சுமந்தவர்களாக ஆண்களும் பெண்களும் வயோதிபர்கள் வாலிபர்கள் படித்தவன் பாமரன் ஏழேன் பணக்காரன் உலகத்திலிருக்கக்கூடிய ஏன் ஒரு கோடி மக்களும் அல்லாத கம்பீரத்தை விளங்கி அல்லாஹ அன்புடைய இன்பத்துல வாழணும் என்ற நீத்தை வைக்கணும் ஆசை வைக்கணும் உலகத்திலிருக்கக்கூடிய அனைவரும் அல்லாத அன்புடைய இன்பம் நீயத்தை வச்சி உள்ளதல்ல அன்புக்காக வேண்டி விரிவாக்கினா நிச்சயமாக அல்லாஹாக்கு சுபஹானுவா பாதைகளை திறந்து தருவான் வலிகள் அல்லாஹ் லேசாக்குவான் எல்லா நிலைமைகளையும் அல்லாஹாக்கு சுபானு உலகத்துடைய வாழ்க்கையை மல்லா இன்பமாக்குவான் எங்க சக்கராத்தையும் இன்பமாக்குவான் எங்கட கபரையும் மல்லா இன்பமாக்குவான் எங்கள மக்சரை மல்லா இன்பமாக்குவான் எங்கள்டையும் இன்பமாக்குவான் ஸ்வரத்திலையும் அல்லாது அன்புல போயிட்டு இன்பத்தில் அல்லாத அன்புல போயிட்டு இன்பத்தில் இழிக்கலாம் அல்லாத அன்புடைய இன்பத்துல தொடர்ச்சியான இன்பமான வாழ்க்கையை கழிக்கிறதுக்கு ரபுல் ஆலமின் அல்லாஹா எங்களுக்கு வழிகளை தொடர்ந்து தருவோனாக